வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் நெஞ்சில் கருணையோடு அன்போடு அருள் கொண்டவர்களாக வாழத்தான் விரும்புகிறோம் எந்த ஒரு தனிநபருமே ஒரு கெட்டவராக நாம் வாழ வேண்டும் என்று எண்ணுவதில்லை ஏன் மாறுகிறோம் என்றால் அந்த கருணையும் அன்பும் அருளும் நமக்கு ஏதேனும் துன்பத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தில் பெரும்பான்மையானோர் அந்த அருளினை கைவிட்டு விடுகிறார்கள் ஆனால் அருளோடு இருப்பவர்களுக்கு ஒருபொழுதும் துன்பம் நேராது என்று சொல்கிறார்கள் சான்றோர்கள் நிறைய ஞானிகளை பாருங்களே அவர்களிடம் எந்த விதமான பொருள்களும் இருக்காது அடுத்த வேளை உணவிற்கு கூட பொருட்கள் இருக்காது ஆனாலும் கூட மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஒரு பொழுதும் அவர்கள் துன்பத்தை பார்ததாகவே தெரியாது ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் ஏனென்றால் இருப்பவை எல்லாம் எல்லோருக்கும் சமமானது என்று கூடிய நெஞ்சம் கொண்டவர்கள் தன்னிடம் ஒருவேளை உணவு இருந்தால் கூட அதை அடுத்தவருக்கு தந்துவிட்டு நாம் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் ஆகையால் தானாகவே அவர்களின் வயிறு நிறைகிறது நம்மில் பலரும் நேர்மையானவராக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறோம் நம்முடைய நேர்மையை எப்பொழுது கைவிடுகிறோம் என்றால் அந்த நேர்மையால் நமக்கு தீங்கு நேரும் என்று நாம் எண்ணும் பொழுது அந்த நேர்மையினை கூட நாம் கைவிட துடிக்கிறோம் பொழுதுதான் நமக்கு நிறைய துன்பங்கள் வந்து சேரும் நேர்மையோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு கட்டத்திலும் துன்பங்கள் வரப்போவதில்லை சமீபத்தில் தமிழகத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு நபர் நேர்மைக்கு மிகவும் புகழ் பெற்றவர் அவருடைய நேர்மையை கைவிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது தன்னுடைய பதவியே தூக்கி எறிந்து விட்டு எனக்கு நேர்மைதான் முக்கியம் மனிதர்கள் மீது கருணைதான் முக்கியம் அருள் கொண்ட நெஞ்சம்தான் எனக்கு வேண்டும் என்று பதவியை விட்டு வெளியே வந்தார் ஆனால் அந்த பதவியை விட்டு வெளியே வந்ததன் காரணமாக அவர் பெற்ற பேரும் புகழும் யாராலுமே சொல்லிவிட முடியாது அவ்வளவு பேரும் புகழும் பெற்றார் ஆகையால் அருள் கொண்ட நெஞ்சத்தினர் ஒருபொழுதும் துன்பத்திற்கு ஆர்ப்பட மாட்டார்கள் என்ற சான்றோர்களின் வாக்கு உண்மையானதுதான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இதை கூறும் வள்ளுவர் கூட அருள் கொண்ட நெஞ்சத்தினர் மனிதர்கள் ஒரு பொழுதும் துன்பத்தை அனுபவிக்க மாட்டார்கள் எவ்வாறு காற்று உழவக்கூடிய வளம் பொருந்திய இந்த பூமியில் சான்றோர்கள் வாழ்கிறார்களோ அதை போல ஒருபொழுதும் அருள்கொண்ட நெஞ்சத்தினர் துன்புற மாட்டார்கள் என்று சொல்கிறார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு அருள் உடைமை குரல் எண் இருக்கு இல்லை வழிவழங்கும் மீண்டும் குரல் அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல்மா ஞாலங்கரி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி